ஒரு முக்மினை தவிர வேறு எவருக்கும் அது நிகழ்வதில்லை அவனுக்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்பட்டால் நன்றி கூறுகிறான் அது அவனுக்கு நல்லதாகி விடுகிறது அவனுக்கு தீயவை ஏற்பட்டு பொறுமையாக இருக்கின்றான் அது அவனுக்கு நல்லதாகி விடுகிறது என்று நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஒன்பது ஒன்பது ஒன்பது